அழைத்துள்ள அவர்களுக்கு முன் கொண்டு வரப்பட்டது அவ்விரண்டையும் பார்த்து அவர்கள் பாலை தேர்ந்தெடுத்தார்கள் அப்போது ஜிபிரில் அலிஹாம் அவர்கள் இயற்கையான சூழலின் பக்கம் உமக்கு வழிகாட்டிய அல்லாஹுக்கு எல்லா பகழும் நீர் மதுவை தேர்ந்தெடுத்திருந்தால் உம் சமுதாயத்தினர் வழிபட்டிருப்பர் என்று கூறினார்கள் ஒன்று ஆறு